லட்சி நே நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக உங்கள் அலை மீது முறை மூணு ஸ்பூன் பீட்ரூட் பசை இரண்டு ஸ்பூன் கருவேப்பிலை சாறு அரை ஸ்பூன் நெல்லி அரை ஸ்பூன் அவுரிப்பொடி அரை ஸ்பூன் டீ தூள் கலந்து தேங்கெண்ணிட்டு காய்ச்சி வடிகட்டி இந்த எண்ணெயை தினம் தலையில் தய்த்து வந்தால் இளநரை வெகு விரைவில் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உருவங்களை மீண்டும் சந்திப்போம்